402 மூன்று விஷயங்களில் கருத்துக்கேற்ப வகி அறிவித்தான் அவைகள தூதரே மக்காமி இப்ராஹிம் என்ற இடத்தில் தொழுமிடத்தை நாம் ஆக்கிக் கொள்ளலாமே என்று நான் கூறிய போது மக்காமி இப்ராஹிமில் நீங்கள் தொழுமிடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற இரண்டாவது அத்தியாயம் நூற்றி வசனம் இறங்கியது அல்லாஹுவின் தூதரே தங்கள் மனைவியருடன் உரையாட வருபவர்களில் நல்லவர்களும் கெட்டவர்களும் உள்ளனர் எனவே தங்களை ஆண்களிடமிருந்து மறைத்துக் கொள்ளுமாறு உங்களின் மனைவியருக்கு நீங்கள் உத்தரவிடலாமே என்றேன் இறங்கியது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மனைவியர் அனைவரும் சேர்ந்து கொண்டு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஆத்தரம் ஓட்டும் நடந்து கொண்ட நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உங்களை விவாகரத்து செய்துவிட்டால் உங்களை விட சிறந்த மனைவியரை உங்களுக்கு பதிலாக இறைவன் அவர்களுக்கு ஆக்கிவிடுவான் என்று நான் கூறினேன் நான் கூறியவாறே அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் இறங்கியது